முன்னூற்றி இருபத்தி ஆறு உம் ஆத்தியாரதியாஹோங்க அவர்கள் கூறியதாவது மாதவிடாய் அல்லாத நாட்களில் வெளிப்படும் மஞ்சள் நிற ரத்தையும் ஒரு வகை மண் நிற ரத்தையும் மாதவிடாயாக நாங்கள் கருதுவதில்லை